श्रीका यननी सर्वंगला जनक शंकरो देव तं वंदे कुंजराननम या दी स्तूयते सामे वसतु जिह्वाग्रे ब्रह्म सरस्वती श्रीदक्षिणासुदेशिकेन्द्र டைபாயனம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ் म माता चिता बंधुस् सखा विद्याद्रविणम सर्व मम दमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदायकर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्यो नमो, नमो गुरुभ्योप्रवरिहित प्रज्ञान घन பிரோோணா வீத்தரா முூமேய आत्म बोधो, बोधो बुद्धावे वावभासेत स्वच्छे சேவாசேத்திவா மோ பிரிவிலம் திருணம் விதைய ஆனம் ராஜவ் சதா ஆதிச மோட்சத்துக்கு சாதனம் ஜீவாத்மாவை பரமாத்மாவாக புரிந்து கொள்வதுதான் என்று உபதேசம் செய்தார் ஞானத்தை தவிர வேற எந்த சாதனத்தினாலையும் மோக்ஷம் அடைய முடியாது அஜானத்தினால்தான் இந்த ஜகத்து காணப்படுகிறது அப்படிங்கிறத அத்தியாசத்தை எல்லாம் சொன்னார் ஆறாவது ஸ்லோகத்தில் இருந்து பதினாறாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோமானா இந்த ஜகத்து பிரம்மனில் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஜீவன் ஸ்தூல சூக்ம சரீரங்கள் எல்லாமே பிரம்மனில் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபணம் செய்தார் ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அது எல்லா இடத்திலும் புலப்படுவதில்லை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 புத்தில்தான் அது பிரதிபிம்ப ரூபமாக புலப்படுகிறது ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத் இது நாம கடைசி வகுப்புல பார்த்த விஷயம் அப்புறம் ஆத்மாவை இன்னொன்று கோணத்தில் சொல்றார் ஆத்மா ஸ்வதந்திரஹா ஆத்மாவை புத்தியினால தான் கிரகிச்சுக்க முடியும் கீதையிலையும் சுகமாத்தியந்திக்கம் எத்தது புத்தி கிராஹ்யம் அத்தீந்திரியம் புத்தியினால கிரகிக்கப்படுவது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது இந்திரியங்களால பார்க்க முடியாது ஆனால் அதே சமயம் புத்தியினால் கிரகிக்கப்படுவது அங்க கீதையில சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்கணும்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 மூணும் சேர்ந்து தான் நான் நம்ம விவகாரம் பண்றோம் நம்ம இதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா புத்தியையும் புத்தி பிரதிபிம்பத்தையும் நீக்கிட்டு சுத்த சைதன்யமா நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சுத்த சைதன்யம் ஸ்வதந்திரம்ங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கடைசியாக நாம் பார்த்த ஸ்லோகம் தேகேந்திரிய மனோபுத்தி प्रकृतिभ्यो विलक्षण देह इंद्रिया मन बुद्धि तद्वृत्ति तृत्ति साक्षिण विद्यात। आत्मा विद्यात्, आत्माव राजा मारिपुरी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 கர்மங்களை செய்கின்றன தேகம்னா உடம்பு ஸ்தூலம் சரீரம் இந்திரியம்னு சொன்னால் சூக்மசரீரத்தில் இருக்கிற இந்திரியங்கள் மனசு புத்தி புத்தியில்தான் தெரியும்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க புத்தி பிரகிருதி விலக்ஷணம் பிரகிருத்தின்னு சொன்னால் இங்கே அதுக்கும் காரணமாக இருக்கிற காரண சரீரம் சுருக்கமாக சொன்னால் ஸ்தூல சூக்ம காரண சரீர வதிரிகா ஆனால் அதனுடைய விவகாரத்தை எல்லாம் சாட்சியா பார்த்து கொண்டிருக்கு தத்வத்தி சாட்சிணம் விற்தின்னு சொன்னா எண்ணம்னு அர்த்தம் இல்லை அதனுடைய செயல்பாடுகள்னு அர்த்தம் எண்ணங்களையும் குறிக்கும் அதனுடைய செயல்பாடுகளையும் குறிக்கும் ஆக அந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறது சதா எப்பொழுதும் அது சாட்சியாக இருக்கு ஏதோ ஒரு சமயத்தில் அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிறதா கிடையாது எல்லாம் ஜாகிரதாவஸ்தில எல்லாம் சேர்ந்து காரணசரீரம் சூக்மசரீரம் ஸ்தூல சரீரம் சேர்ந்து இயங்குகிறது ஸ்வப்னாவஸ்தையில் காரணசரீரமும் சூக்மசரீரமும் இயங்குகிறது சுஷுப்தி அவஸ்தையில் காரணசரீரம் மட்டுமே இயங்குகிறது எல்லா நேரத்திலும் இது சாட்சியாகவே இருக்கிறது எத் ஸ்வப்ன ஜாகர சுசுப்தம் அவைத்தி நித்தியம் அக ராஜவத்து வித்யாத் அரசனை போல என்று தெரிந்துகொள் அரசன் எப்படி சுதந்திரமாக இருக்கிறானோ அப்படி ஆத்மா சுதந்திரமாக இருக்கிறது अपृते व्यापारीना दृश्यते भ्रेशु धावत्त्त्त्त्त्त्त्त्त्सु धावयचा शशी வப்வி வபாரி வாசி பஞ்ச கோஷங்களோட சேர்ந்திருக்கிற ஆத்மாவை பிரிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார் பதினாறாவது ஸ்லோகத்தில் இப்போ ஆத்மாவினுடைய லக்ஷணங்களைத்தான் படிச்சுட்டு இருக்கோம் ஆத்ம போதத்தில் ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை தெரிஞ்சு கொள்வதன் மூலம் ஆத்ம ஜானத்தை ஆத்மா சர்வகதா புத்தி கிராகியா எத்யபி சர்வகதா ததாபி அப்படி போடணும் எத்தியபி சர்வகதா ததாபி புத்தி கிராஹியா எங்கும் நீக்கமர நிறைந்திருந்த போதிலும் புத்தியில் பிரதிபிம்பிக்கின்றவர் புத்தியில்தான் அவர் புலப்படுகிறார் எங்கும் அவர் புலப்படுவதில்லை எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சாரம் எங்கும் இருந்தாலும் பல்பிலும் மைக்கிலும் தான் அது புலப்படுகிறது அது மாதிரி அது புலப்படுகிறது வெளிப்படுகிறது புலப்படுகிறது எல்லா இடத்திலும் அது புலப்படுவதில்லை இந்த லைட்டுக்கு அந்த லைட்டுக்கு போகிறதுக்கு எங்கேயா தெரியறதானா தெரியலை எலக்ட்ரிசிட்டி இருக்காங்கிறது தெரியாது தெரியுமா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அதுக்குன்னு ஒரு டெஸ்டர் இருக்குது அந்த ஒயரில் அதை பிரித்து அந்த இடத்துல கரண்ட் போகிறதான்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி எங்கும் வியாபகமாக இருந்தாலும் அது புத்தியில் அது புலப்படுகிறது அது இப்படி புட்டு புரிஞ்சுக்கணும் எத்யபி சர்வகதா ததாபி புத்தி ராக்யா எங்கும் நீக்கமர நிறைந்திருந்த போதிலும் புத்தியால் கிரகிக்கப்பட வேண்டியது ஆத்ம தத்துவம் அப்புறம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம பதினெட்டாவது ஸ்லோகத்தில் படித்தோமே ஆத்மா சுந்திரா ஆர்வசாட்சி ஆத்மா சர்வசாட்சி சர்வ விரி சாட்சி சர்வ விரி சாட்சி அர்த்தம் அனைத்து செயல்களுக்கும் சாட்சி உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழி அப்புறம் அடுத்தது என்ன பத்தொன்பதாவது ஸ்லோகம் இப்ப நாம படிச்ச ஸ்லோகம் ஆத்மா நிர்விகாரகா நிர்வியாபாரா ஆத்மா எந்த விதமான செயலையும் செய்கிறது கிடையாது வியாபார சாட்சி அவ்வாபாரி வியாபார சாட்சி அவ்வியாபாரி ஆனால் என்ன நினச்சிட்டு நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் இதை பண்ண போறேன் அப்படி நான் அதை செய்தேன் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் நான் இதையெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறோம் ஆத்மா அதெல்லாம் செய்யாது நீ செய்ததும் இல்லை செய்யறதும் இல்லை செய்ய போகிறதும் இல்லை ஓ மனசு உடம்பு புத்தி எல்லாம் தான் பண்ணுகிறது நீ கர்மம் பண்ணலை ஆனா உடம்போட கர்மத்தையெல்லாம் ஒம்பேல நீ ஏற்றிக்கிற அதாவது ஷரீரத்தினுடைய கர்த்தத்வத்தையும் சரீரத்தினுடைய போக்திருத்தையும் இன்னொரு பாஷையில் சொன்ன சிதாபாசனுடைய கர்த்தத்துவத்தையும் சிதாபாசனுடைய போக்திருத்தையும் சுத்த ஆத்மாவில ஏத்திக்காது நீ வந்து அகர்த்தா அபோக்தா அந்த விஷயத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது சில புஸ்தகத்துல வந்து ஸ்லோகம் மாறியிருக்கும் சில புஸ்தகத்தில் மாறி இருக்கலாம் இருபதாறு ஸ்லோகம் பத்தொன்போதுல பத்தொன்பதாவது ஸ்லோகம் இருபதாவது இருக்கலாம் இந்த புஸ்தகம் நீங்கள் எதாவது வேற புஸ்தகம் வச்சுருந்தா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம இந்த இந்த புஸ்தகத்தில் இப்படி இதை ஃபாலோ பண்ணுறோம் வியாபிரேஷு இந்திரியேஷு ஆத்மா வியாபாரி இவ வியாபாரி இவ அவிவேகினாம் பவதி இந்திரியேஷு வியாபிரேஷு இந்திரியேஷு வியாபிரத்தேஷுன அனர்த்தம் இந்திரியங்களுடைய வியாபாரம் இந்திரியங்களுடைய செயல்பாடுகள் வியாபாரத்தேஷு இந்திரியேஷுன அனர்த்தம் இந்திரியங்கள் சப்தமிபக்தி வியாபிரத்தேஷு இந்திரியேஷு இந்திரியங்கள் விவகாரம் செய்து கொண்டிருப்பதற்கிடையில் ஆத்மா அவ்வியாபாரா ஆத்மா நிர்வாபாரமாக இருக்கு ஆனா என்னன்னா அவிவேக்கினாம் வியாபாரி இவ அவிவேக்கினா என்ன விவேகம் இல்லாதவர்களுக்கு ஆத்ம அநாத்ம விவேகம் பண்ணாதவர்களுக்கு வியாபாரி இவ பதி வியாபாரி இவ அவிவேக்கினாம் பவதிக்கினாம் வியாபாரி இவ விவேகம் இல்லாதவனுக்கு தான் ஆத்மா வியாபாரி கர்த்தா அதுக்கு உதாரணம் சொல்கிற இந்த சந்திரன் வந்து மூவ் பண்ணுற திருஷ்யத்தே தாவத்சு தாவன் சந்திரன் மூவ் மாதிரி தெரிகிறது ராத்திரி படுத்துருந்து பார்த்தா தெரியும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறதுனால வெளியில எல்லாம் மேலே பார்த்தா தானே ஆகாசத்தை பார்த்தா தெரியும் நமக்கு பார்க்குற போது ஆக்சுவலாக பூமி சுத்துறதா இல்லை மேகன் நகர்றதா சந்திரன் நகர்றதா பெரிய ஆச்சரியம் தான் அது நம்ம பூமியிலேருந்து இப்படி பார்க்குறோம் பார்க்குற போது என்ன ஆகுறதுன்னா சந்திரன் வேகமாக மூவாய் போகிற மாதிரி தெரியுது சந்திரன் வேகமாக அப்படியே நகர்ந்து போகிற மாதிரி நமக்கு தெரிகிறது பார் சந்திரன் எவ்வளோ வேகமாக போகிறது பார் அப்படிங்குறோம் சந்திரன் வேகமாக போல மேகந்தான் வேகமாக நகருது நம்ம மேகத்தை கவனிக்காமல் சந்திரனை கவனித்தா சந்திரன் வேகமாக போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் மேகத்தை கவனித்தோம்னா மேகம் வேகமாக போகிறது தெரியும் ஆக மேகத்தினுடைய வேகத்தை சந்திரனில் ஏற்றி பார்க்குறோம் இன்னும் யோசிச்சு பார்த்தா பூமியோட சுற்றுறது தான் மேகம் கூட வேகமாக போகலை நமக்கு தெரியறது இல்லை பூமி அவ்வளோ ஸ்பீடாக சுற்றின் இருக்குது அதனால்தான் மேகம் போகிற மாதிரி இருக்குது பீ பூமி சுத்துறது நமக்கு அனுபவமாக இல்லை போயிட்டு போயிட்டோம் ஏன்னா இங்கே வந்து அவர் வந்து பூமி சுத்துறதை பற்றியெல்லாம் சொல்லலை இந்த ஆத்மபோத ஆச்சாரியர் வந்து பூமி சுத்துறதை பற்றி சொல்லலை ஆனால் மேகத்தினுடைய வியாபாரத்தை சந்திரனில் எப்படி நம்ம ஏற்றுறோமோ அப்படி இந்த ஷரீராதிகளுடைய வியாபாரத்தை நாம் இதில் ஏற்றுகிறோம் எதில் ஏற்றி பார்க்குறோம்னா ஆத்மாவில் ஏற்றி பார்க்குறோம் உண்மையிலே ஆத்மா நிர்வியாபார அகர்த்தா அபோக்தா ஆக அவக்கினாம் அவிவேகிகளுக்கு படிக்காதவர்களுக்கு சாஸ்திரம் படிக்காதவர்களுக்கு நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் திண்டாடுறேன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நீ ஒன்றும் கஷ்டமே படலை எல்லாத்தையும் கஷ்டப்படுறத பார்த்துட்டுருக்குறவன் நீ நீ கஷ்டப்படுறத நீ தான் பார்த்துட்டுருக்க நீ கஷ்டப்படுறத நீ தான் பார்த்துட்டுருக்க நீ சந்தோஷப்படுறத நீ பார்த்துட்டுருக்க ஆனால் கஷ்டமோ சுகமோ நீ கிடையாது கஷ்ட சாட்சி கஷ்டகா ந அப்படி போடும் கஷ்ட சாட்சி கஷ்டமல்ல சுகசாட்சி சுகமல்லன்னு சொல்லிடுவோம் உடனே வாஸ்தவம்தான் அந்தக்கரண விற்தி ரூபமாக இருக்கிற ஆனந்தமய சாட்சி ஆனந்தகா சாஸ்திரத்தில் ஆனந்தமய சாட்சி ஆனந்த ஆனந்தமயன் ஆத்மா கிடையாது ஆனந்தந்தான் ஆத்மாவே இந்த ம நம்ம அனுபவிக்கிற சுகத்தையெல்லாம் சாஸ்திரம் ஆனந்தமயங்கிறது தாரதமியம் உள்ள சுகத்தை ஆனந்தமயங்கிறது ஆனால் ஆனந்தமயத்துக்கு ஆதாரம் ஆனந்த ஸ்வரூபம் நித்திய ஆனந்த ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் ஆ வியாப்து அவிவேகினா ஆமா வாரி இவ்வளோ எப்படி அபிரா எப்படி அபிர அபிரேங்கள் நகரும் அப்ப சசி தாவன்னு இவ சசினா சந்திரன் தாவன்னு ஓடுவது போல தெரிகிறதோ அப்படி ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறார் சொல்லப்போனா சந்திர சந்திர வெளிச்ச வெளிச்சம் இங்கிருந்து அங்க போயிடுத்து அப்படிங்கிறோம் வெளிச்சம் எப்பவும் ஒரே இடத்துல தான் இருக்கு அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துற சந்திரன் தான் இல்லையா சந்திரன் இங்கே வெளிச்சம் கொடுக்குற போதும் எல்லா பக்கம் வெளிச்சம் அடிச்சுது அங்கேருந்து வெளிச்சம் கொடுக்குற போதும் எல்லா பக்கம் வெளிச்சம் அடிச்சுது இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சந்திரனுடைய வெளிச்சமே சந்திரனுடைய வெளிச்சமா அதுதான் அதை இன்னொரு விசேஷமானது சூரியனுடைய வெளிச்சத்தினுடைய பிரதிபிம்பந்தான் சந்திரனுடைய வெளிச்சமே ஆக ஆத்மாவினுடைய பிரகாசத்தை இரவல் வாங்கிட்டு இதெல்லாம் என்னமோ பிரகாசம் இருக்கிற மாதிரி காமிச்சு கொண்டிருக்கிறது அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் ஆக ஆத்மா நிர் அகர்த்தா கருத்து ஸ்லோகத்தோட பாஷையில் சொன்னோமானா ஆத்மா நிர்வீக்காரா நிர்வியாபாரா வியாபாரம்னா பிஸ்னஸ்னு அர்த்தம் இல்லை தொழில் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை எந்த செயலும் புரியறதில்லைன்னு அர்த்தம் ஆத்மா எந்த செயலும் புரியறதில்லை உடலும் மனமும் புத்தியும் செயல் புரிகின்றன ஆத்மா யாதொரு செயலும் புரிவதில்லை என்பது ஆத்மாவை பற்றிய லக்ஷணம் இதை படிக்கிற போது என்ன புரியும்னா நான் ஒரு செயலும் புரியலை எல்லா செயலும் அது நடக்கிறது அது நடத்தி கொண்டிருக்கு தாவன் இவ யசாசி அடுத்தது ंद्रियमनो स्कीयाथु वर्तंते सूरियालोकना आत्मचतन्यश्रि आत्मचतन्यश्रिहेन्द्रियमनोध स्वीया जना सूरियालोक सूरियालोकमाश्रि स्वीयाथु वर्तंत पढ़ जूरियालोकमाश्रि स्वक्रीयात तथा देहेन्द्रियमनोध आत्मचतन्यश्रि स्वक्रीयात्रु वर्तंते अन्वय पड़कण இவ் உதாரணம் என்ன சொல்றார் இப்படியே சொல்லிட்டு போறீங்களே இப்போ ஆத்மா என்னதான் பண்றதுன்னா ஆத்மா ஒன்றும் பண்றதில்லை ஒன்றும் பண்ணலைன்னா அது என்னத்துக்கு அப்படி கேட்டோன்னு வச்சோங்களேன் ஒன்றும் பண்ண அத்தவா என்னத்துக்குன்னு ஆனால் பண்ணலைன்னா அது இல்லைன்னா நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக ஆத்மா அந்த ஆத்மா எந்த காரியமும் பண்றது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 ஸ்க்ரீன் ஒருமே பண்ணுறது இல்லை அதனால் டிவி ஸ்க்ரீன் எடுத்துருங்கோ நமக்கு படம் பார்த்தா போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் உனக்கு ரொம்ப விசேஷமான புத்தி இருக்கப்பான்னு தான் சொல்லணும் ஆனால் ஸ்கிரீன் இல்லைன்னா நீ வந்து ஒன்றும் பார்க்க முடியாது ஆனால் ஸ்க்ரீன் ஒன்றும் பண்ணுறதில்லை வெளிச்சம் இல்லைன்னா நீ படிக்க முடியாது ஆனால் வெளிச்சம் ஒன்றும் வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம் ஒன்றும் பண்ணுறதில்லை வெளிச்சம் நீ படிக்கிற வெளிச்சத்துல நீ படிக்கிற படிக்காட்டாலும் வெளிச்சம் இருக்க போகுது இல்லைன்னா நாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் சொல்லுங்க உதாரணத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன் சும்மா இருந்தாலும் மறந்து போய் போயிட்டாலும் இருந்துட்டு வெளிச்சம் பாட்டு இருந்துட்டுதான் இருக்க போது வெளிச்சம் இல்லாம எப்படி படிக்க முடியாதோ அதை மாதிரிதான் எங்கேயும் சொல்ற ஆத்ம சைத்தன்யம் ஆசிரித்ய அந்த ஸ்வயம்பிரகாசமான சைத்தன்யத்தை சார்ந்திருந்துதான் தேக இந்திரிய மனோதியா தேகம்னா என்ன இந்த தேகம் பஞ்ச கோஷத்தை எடுத்துன்னு விட்டார் இந்த ஸ்தூல தேகம் இந்திரியங்கள் மனசு புத்தி என்ன பண்ணுறதுன்னா ஸ்வக்ரியா அர்த்தேஷு வர்த்தந்தே அது அதனுடைய செயல்கள்லேயும் செயல்களில் ஈடுபடுகிறது அதற்குரிய விஷயங்களில் ஈடுபடுகிறது அது எந்தெந்த விஷயத்தில் செயல்படணுமோ அந்தந்த விஷயத்தில் செயல்படுகிறது கண்ணு பார்க்கறது காது கேட்கறது மூக்கு முகர்றது நாக்கு சுவைக்கிறது தோல் தொட்டு உணர்றது மனசு சிந்திக்கிறது புத்தி நிச்சயிக்கிறது பழைய நினைவுகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறது சித்தம் இத்தனையும் எதனால நடக்கிறதுன்னா நானும் ஒருத்தன் இருக்கேன்ப்பா இந்த இரத இந்த சுத்த சைத்தன்யம் நான் இருக்கிறதுனால தான் இத்தனையும் நடக்கிறது எப்படின்னா சூரியன் உதித்த உடனே ஜனங்கள்லாம் எழுந்து எப்படி எல்லாரும் அவரவர்களுடைய காரியங்களை பண்ணுகிறார்களோ அப்படி சூரியன் யாரையும் பண்ணுன்னா சொல்கிறது எந்திரிங்கோன்னா சொல்கிறது சூரியன் வந்து எல்லாரும் எந்திரிங்கோ மணியாகிடுத்து அப்படின்னு சூரியன் சொல்கிறது என்ன எல்லோரும் படத்துக்கு போங்கோ நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சூரியன் சொல்கிறது என்ன சூரியன் ஒண்ணும் பண்றது அது பாட்டுக்கு வருது சூரியன் பாட்டுக்கு மறையது சூரியனுடைய பிரகாசத்தில் ஜனங்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அப்படி ஆத்மாவினுடைய பிரகாசத்தில் எல்லா இந்திரியங்களும் செயல்படுகின்றன என்ன என்ன சொல்றது சர்வ வியாபார அதிஷ்டானம் சர்வ வியவகார ஆதாரம் ஆத்மா சர்வ வியவகார ஆதாரம் அவ்வகாரம் எல்லா விவகாரமும் நடக்கணும்னா விவகாரம் பண்ணாத ஒன்று இருந்துன்னு இருக்கணும் வவகாரம் பண்ணாத ஒன்று இருந்துன்னு இருந்தால் தான் எல்லாம் வியவகாரம் பண்ண முடியும் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் ஆத்மச்சைதன்யமா ஆசிரித்திய தேகேந்திரிய மனோதியு வர்த்தன் சூரியாலோகம் யா ஜன அடுத்த ஸ்லோகம் படிக்கணும் மே சச்சிதாத்ம அந்தவிவேலிவேந்திரன் கமா அமலே சச்சிதாத்மனி அத்யசிய ககனே நீலதாதிவத்து ஒரு ஸ்லோகமும் ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு உண்மையை புரிய வைக்கிறது ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை படிச்சு கொண்டிருக்கோம் ஒரு ஒரு லக்ஷணத்தையும் மறந்துடக்கூடாது எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் புத்தியினால் அது கிரகிக்கப்படுவது புத்தியிலே புலப்படுவது ஆத்மாவை அரசனைப் போல சாட்சியாக அறிந்து கொள்வாயாக சந்திரன் மேகங்கள் நகருவதைப் பார்த்து சந்திரன் நகருவதாகச் சொல்வதைப் போல உடலினுடைய செயல்களை கொண்டு ஆத்மாவே செயல்படுவதாக கூறுவது பொருத்தமற்றது எப்படி சூரியனுடைய சந்நிதியில் மக்கள் செயல்படுகிறார்களோ அப்படி ஆத்மாவினுடைய சந்நிதியில் இந்திரியங்கள் செயல்படுகின்றன இந்திரியங்கள்ன நம்மளை நம்மளையே நம்ம பார்த்துக்கணும் என்னுடைய சந்நிதியில சாட்சியான என்னுடைய சந்நிதியில ஆதாரமான என்னுடைய சந்நிதியில என்னை சார்ந்துள்ள மனமும் புத்தியும் இந்திரியங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அதுவே ஏதோ திட்டமிடறது எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிறது செயல்படுகிறது எல்லாம் என்னை சார்ந்து நிகழ்கின்றன இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அவிவேகேன அத்தியசிய அறியாமையினால எல்லாத்தையும் தம் மேலே தூக்கி போட்டுக்கிறான் முட்டாள்தனமாக தன் பேரில் தூக்கி போட்டுக்கிறான் எல்லாத்தையும் அந்த ஸ்லோகத்தை படிக்கிற போது சேர்த்து படிக்கணும் அது வேறு வழி இல்லாமல் பிரித்து சொல்கிறோம் தேகேந்திரிய குணான் கர்மாண்யலே சச்சிதாத்மனி அப்படி படித்தாதான் சரியா இருக்கும் இல்லாட்டி ஒரு அக்ஷரம் கூடின மாதிரி இருக்கும் தேகேந்திரிய குணான் கர்மாணி அமலே சச்சிதாத்மனி அப்படின்னு படிக்கிற போது அந்த கர்மாணி இதாக இருக்கும் சேத்து படித்தா சௌரியமாக இருக்கும் தேகேந்திரிய குணான் கர்மாணி இதனுடைய குணங்களெல்லாம் உடம்போட குணம் என்ன கருப்பாக இருக்கேன் சிகப்பாக இருக்கேன் நெட்டையாக இருக்கேன் குட்டையாக இருக்கேன் காம்ப்ளெக்ஸ் வேறு அதனால் என்னதுன்னா எல்லாத்தையும் என்ன திலமும் ஊரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பூசி பார்க்குறோம் எல்லாமே பூசி பார்த்து சரி பண்ண பார்க்குறோம் என்ன பண்ணுறது சாஸ்திரம் ஒன்று சொல்கிறது அதை சொன்னால் நிறைய பேரால் சரி புரிஞ்சுக்க முடியாது உன்னுடைய ஹிரதயம் சுத்தமாக இருந்தால் உன்னுடைய சரீரமே பிரகாசமாக இருக்கும் இல்லாட்டி என்ன ஆகும்னா சரீரமே இதாக இடம் அப்படின்னு சொல்லிடு நீங்கள் வெளியில் ஒன்றும் தடவ வேண்டாம் உள்ளுக்குள்ள குணங்கள்லாம் சரியாக இருந்தாலே வெளியிலலாம் சரியா இருக்கும்னு சாஸ்திரம் சொல்கிறது ஆக அதாவது ஹிருதயம் சுத்தமாக இருந்தால் சரீரமும் இருக்கும் அதுக்காக வேண்டிய சோப்போட வேண்டாமான்னு தெரியும் அதாவது உள்ளே அலங்காரம் பண்ணினா வெளியில் அலங்காரம் தானாகவே அலங்காரம் ஆயிடும்னு அர்த்தம் உள்ள வந்து சூட்ச சரீரத்த நீ அலங்காரம் பண்ணினியான ஸ்தூல சரீரம் வந்து தானாகவே அலங்காரம் உள்ளதாக ஆயிடுமப்பான்னு சொல்கிறது தர்மசாஸ்திரம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த தேக இந்திரிய குணான்னு தேகத்தோட குணமெல்லாம் என்னது கருப்பாக இருக்கேன் நெட்டையாக இருக்கேன் குட்டையாக இருக்கேன் சிகப்பாக இருக்கேன் ஆணா பிறந்திருக்க கூடாதா பெண்ணா பிறந்துட்டேன்னு சில பேருக்கு அப்படி இல்லை பிறந்தாச்சு அப்புறம் என்ன மாற்றிக்கவே முடியும் அதனால வந்து அதை அபிமானம் வேறு ஆத்மாவுக்கு இதெல்லாம் ஆணும் கிடையாது இந்த கருப்பு நெட்டை குட்டை சிகப்பு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது ஒரு மாட்டு கூட இதெல்லாம் கிடையாது மனுஷனுக்கு தான் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு நீங்க நாய்க்கு வந்து ஒரு வைர செயின் போட்டேன்னு வச்சுங்களேன் அதுக்கு ஏதாவது தெரியுமா நான் வைர செயின் போட்டு இருக்கேன்னு இன்னொரு நாய்கிட்ட போய் பார்த்தியா என் கழுத்தை இன்னொரு நாய்கிட்ட கூட காமிக்க முடியாது ஏன்னா அந்த நாய்க்கு தெரியாது சும்மா இப்படி கழுத்தை நீட்டிதுன்னு வச்சுங்களேன் என்ன காரணம் கழுத்தை நீட்டோன்னு ஆனா மனுஷனுக்கு தான் இந்த ஆபரணங்களை போட்டுண்டாலோ எதா பண்ணினாலும் அது போட்டுண்டா அது என்னமோ வந்துவிட்ட மாதிரியும் இல்லைன்னா அது போயிடுத்துன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அடகு வச்சுட்டோன்னு வைங்கூட ஏதோ பேங்கில் வைக்க வேண்டி வந்துடுச்சு அது எங்கள் தாத்தா பழங்கள் பாட்டி பண்ணி கொடுத்தது அது பண்ணினது இதை போய் வச்சுட்டாலே என்ன எடுத்து இங்கே படிக்கிறது என்னென்ன உபதேச சாகசிரி அது இருக்கட்டும் இது விவகாரம்னா இந்த சமயத்தில் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்கு அக தேக இந்திரிய குணான்னு அதே மாதிரி இந்திரியங்களோட குணம் கண்ணும் வங்கிகிட்டே போகிறது இப்போ பாருங்கள் வேணும் உங்களை யாரையுமே தெரியல கண்ணாடி போட்டாலே அறவுரையாக தான் தெரியாது வச்சோங்குணம் பார்த்தா என்னமோ எல்லோரும் பார்க்குற மாதிரி தோணும் ஆனால் நமக்கு தானே தெரியும் நம்ம பார்வையோட லட்சணம் எவ்வளோ இருக்குன்னு அப்போ உடனே இப்படி கண்ணும் வாங்கி போயிடுத்து ஐயோ இனிமேல் என்னாக போகிறதோ தெரியலையே நான் கண்ணு தானே மங்கித்து நீ எதுக்காக நீ மங்கியா போயிட்ட அப்படின்னா நல்லா பேச நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறான் உண்மையாது நமக்கு அபிமானம் இருந்தால் துக்கம் வந்துடும் ஐயோ கண்ணு நல்லா தெரிஞ்சுதே இப்போ எத்தனை லைட்டு போட்டாலும் போக மாட்டேங்கிறேன் லைட்டாக எவ்வளோ போட்டால் என்ன கண்ணு தகரா கண்ணு தகராறப்பா கண்கள் மங்கி போச்சு அதுக்குள்ளேயே வங்கி போயிடுத்து என்ன அதுக்குள்ளே என்ன வயசாக எடுத்தேன் எனக்கு அப்படின்னா நான் சொல்கிறாள் காடு வாங்கிறது வீடு போ போகுங்கிறது அது நம்மளால் ஒத்துக்க முடியல அதுவும் வயசாக வயசாகத்தான் ஒத்துக்க முடியறதில்லை வயசாக எடுத்துங்கிறத ஒத்துக்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லையா வயசாக எடுத்துங்கிறத ஒத்துக்கிறது நமக்கு சிரமமாக இருக்குது அதுதான் இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது தேகத்தோட குணங்கள் எல்லாம் தம்பேரில் ஏற்றின் வந்து புருஷ தேகமாக இருக்கலாம் ஸ்திரீ தேகமாக இருக்கலாம் அப்புறம் வந்து கருப்பு தேகமாக இருக்கலாம் குட்டைய தேகமாக இருக்கலாம் தேகத்தோட தர்மத்தை ஆத்மாவில் ஏற்றி அவிவேகேன அத்தியசியந்தி அப்படி தான் அப்புறம் இந்திரியங்களுடைய குணங்கள்லாம் இந்திரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாளா நாளாக சக்தி குறைஞ்சிடும் காது கேட்கறது குறைஞ்சி போயிடும் இந்த எல்லாருக்கும் சாப்பிட பேசுறதுக்கே சக்தி இல்லைங்க இவனு கேட்குறது சக்தி போயிடுது எல்லாரும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிற மெதுவாக பேசுகிற சத்தம் போட்டு பேசினா கூட கேட்க மாட்டேங்கிறது ஆ கேட்கலையே எனக்கு காது கேட்கலையே துக்கம் கண்ணு சரியாக தெரியலையே எல்லாம் வரும் வயசான பிறகு அதுக்கப்புறம் வந்து வாசனையே தெரியல சாப்பாடு டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்கிறது வச்சுங்களை ஒன்று ஒன்றா இதாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒன்று ஒன்றா சுருங்கிறது அப்போ வந்து உடனே என்ன பண்ணுறதுனா இந்திரியங்கள் வந்து என்ன ஆகும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது நல்லா பிரகாசித்து வேலை செய்யும் அப்போ நமக்கு வந்து வேதாந்தத்தில் ருச்சி வராது வேதாந்தத்தில் ருச்சி வர்றப்போ புஸ்தகத்தில் எழுத்தே தெரியாது நம்மளால் இது மறுபடியும் தெடித்தெடுத்து பார்த்துன்னு இருக்கோம் சொல்லுங்க கேட்குறேன் நான் இந்திய குணங்கள்ங்கிறாரு இந்திரியங்களுடைய குணங்களை நினச்சுக்கிறோம் அது அதோடது அதாவது எனக்கு கண்ணு தெரியலன்னா நான் பார்வையற்றவன் நீ பார்வையற்றவன் கிடையாது உனக்கு கண்ணே கிடையாது பசியாமி அச்சு ஸ்ருணோமி அகர்ணகா வாஸ்துவ நான் கேட்குறேன் எனக்கு காது கிடையாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ஆனால் அது நம்ம மனசில் பதியுறதில்லை அப்புறம் அதோட கர்மாக்கள் அது பண்ணுற வேலைகள் எல்லாத்தையும் தன் பேரில் ஏற்றிக்கிறான் தேக இந்திரிய குணான்னு அப்புறம் அடுத்தது சொல்கிறேன் எனக்கு ஒரே டல்லாக இருக்குது அப்படிங்குறோம் நான் டல்லாக இருக்கேன் இல்லையா நான் டல்லாக இருக்கேன் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படிங்குறோம் இந்த ஃப்ரெஷ்னஸுக்கு ஏங்குறோம் டல்லாக இருந்து தூக்கமாக வருதுன்னு அப்படின்னு நமக்கு தோன்றுறது ஆக நமக்கு இருக்கிற குணங்கள் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்புறம் வேறு மற்ற குணங்கள்லாம் பிரிய மோத பிரியங்குணங்கள் எல்லாம் வந்து அன்பாக இருக்கிறது கடுமையாக இருக்கிறது எனக்கு இன்னும் இந்த கெட்ட குணம் போகவே மாட்டேங்கிறது எனக்கு இந்த நல்ல குணம் இன்னும் வரவே மாட்டேங்கிறது பரவாயில்லை நம்ம முயற்சியெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் ஜீவ புத்தியை வச்சுன்னு முயற்சி பண்ணணும் அபிமானம் வச்சுன்னு பண்ணணும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வரவே வராது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நான் வந்து சத்குண சம்பனா அப்படி ஆகிட முடியாது ஓரளவுக்கு தெரிஞ்சு வெளியில் வரணும் அதிலிருந்து அது மாத்திரம் இல்லை ஒரு காலத்தில் நிறைய காரியங்கள்லாம் பண்ணினேன் இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்புறம் என்ன பண்ணுறது மடி விழுப்பு அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம எல்லாம் பாருங்க வேண்டாம்னு சொல்லலை முடியல ரொம்ப முடியாமல் போயிடுத்துன உடனே என்னென்னா தியாக நைக்கே அமிரதத்வான் நசுஹூ முடியாம போயாச்சு என்ன பண்றது அபிமானம் ஒரு இடத்துல தேவை ஒரு நிலையில அபிமானத்தை நாம விட்டாகணும் ஆக அத்தியசந்தி அவிவேகேன அவிவேகேன அத்தியசியந்தி அறியாமையினால தன்னிடத்தில் கற்பிக்கிறான் எப்படின்னா அது பாருங்க அமலே சச்சிதாத்மனி நிர்மலமான சச்சிதானந்த சுரூபமான ஆத்மாவில அவிவேகேன அத்தியசியந்தி அஹம் அமலா அஸ்மி அஹம் சச்சிதானந்த அஸ்மி அனிர்த்த ஜட துக்கத்தினுடைய சச்சிதாத்மாவுக்கு சச்சிதாத்மனின்னு போட்டிருக்கார் சத்துங்கிறதுக்கு ஆப்போசிட் அனிர்த்தம் சித்துங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து எதிர்ச்சொல் வந்து ஜடம் இந்த ஜடத்தினுடைய தன்மையையும் அந்த பொய்யினுடைய தன்மையும் தன்மேல ஏற்றிக்கொள்கிறான் அமலே சச்சிதாத்மனி அத்தியசியேன அத்தியசியால் கற்பித்துக் கொள்கிறான் ககனே நீலத்தாதிவத் ககனம்னு சொன்னா ஆகாசத்தில் ஒண்ணுமே இல்ல அதுல நீளமே இல்லை ஆனா நம்ம இங்கிருந்து பார்த்தா நீலம் இருக்கிற மாதிரி இருக்கு சமுதிரத்திலேயும் நீளம் இல்லை இல்லாத நீளத்த இருக்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி இதுல ஆத்மாவில் இதெல்லாம் கிடையாது ஆகாயத்தில் எப்படி நீலத் நீளத்தன்மையை பார்க்கிறாயோ அப்படி உன்னிடத்தில் நீ கருப்பென்றும் குட்டை என்றும் ஆணென்றும் பெண்ணென்றும் பார்வை இருந்ததென்றும் பார்வை இல்லாமல் போய்விட்டதென்றும் சிந்திக்கக்கூடிய சக்தி குறைந்து விட்டதென்றும் நீ கவலைப்படுகிறாய் அதெல்லாம் நீயா போட்டு கற்பனை பண்ணி குழப்பிக் கொண்டிருக்கிறாய் அவிவேகேன அத்தியசிய அடுத்த ஸ்லோகம் படிக்கணும் கத்திருவீனாத் கல்பியேம்புகே சந்திரே அனசோ கத்திருத் கல்பியலாம்ப நம்ம படித்து கொண்டிருக்கிற பகுதியெல்லாம் ஆத்மா நிர்விகாரகா நிர்வியாபாரா ஆத்மா சாட்சி இது மாதிரி விஷயங்கள் தான் படிச்சுட்டுருக்கோம் அறியாமைனால இதெல்லாம் நம்ம மேலே கற்பிச்சுக்கிறோம் ஆத்மாக்கு தேகம் கிடையாது விதேகா நிரிந்திரியா நிர்குணகா நிஷ்க்ரியா நிஷ்கர்ம எல்லாம் போட்டுக்கணும்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 ியா அஸ்மி அப்படின்னு தியானம் பண்ணிக்கிறதுக்காக தான் சொல்றது அப்புறம் திரும்பவும் சொல்ற எல்லாம் திரும்ப திரும்ப கற்பனை பண்ணிக்கிறோம்னு அஜானாத்து மானசோபாதே மானசோபாதே கர்த்தத்வாதீனி ஆத்மனி அஜானாத் கல்பியே கத்திருதீன மானசோபாதீனம் மனசுங்கிற உபாதி ஏற்கனவே இந்த உபாதி படிச்சோம் நாம எங்க தெரியுமோ பதினோராவ் ஸ்லோகத்தில் பாருங்க நானோபாதி பத்தாவது ஸ்லோகத்திலேயே இருக்கு யாசோ ஹிருஷி கேஷ நானோபாதி கோ விபு நானோபாதிவசா அந்த ஸ்லோகத்தில் படிச்சிருக்கும் அஜானாத்து அறியாமையினால் மனசில் இருக்கக்கூடிய கர்த்தத்துவ ஆதீனி கர்த்திருவம் போட்ட போக்திருவம் சுகதுக்கம் எல்லாத்தையும் ஆத்மனி கல்பியந்தே ஆத்மாவில் கற்பிக்கிறான் அறியாமையினால் கற்பிக்கிறான் மனதினுடைய செயல்களை மனதினுடைய செயல்களாகிய கர்த்தத்துவம் போக்திருத்தம் கர்த்திருவம்னா செயல் புரியும் தன்மை போக்திருத்தம்னா இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இந்த கர்த்தத்வத்தையும் போக்திருத்தையும் அஜானத்தினால ஆத்மாவில் கற்பிக்கிறான் இது எப்படி இருக்குன்னா அம்புகத்தை சந்திரே யசா அம்பா சலனாதி உதாரணம் தான் இங்கே ஒரு ஒரு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அது உதாரணத்தை கவனிச்சு உண்மையை விட்டுறப்படாது உதாரணம் பாருங்க எப்படி சொல்றாருன்னு அதாவது நம்ம தண்ணியில சந்திரனை பார்க்கறோம் ஆற்றங்கரையில போயிண்டே இருக்குன்னு வச்சுங்களேன் போயிட்டே இருக்கிறதுல வந்து சந்திரன் வந்து தெரிகிறது அது மாத்திரம் தேங்கி இருக்கிற சந்திரன்லையும் நீங்க பாக்கலாம் தேங்கி இருக்கிற ஜலத்துல பிரதிபி நிழல் தெரியற சந்திரன்லையும் பார்க்கலாம் சந்திரன்ல ஒரு அசைவும் இல்லை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 நீ உன்னிடல ஏதாதேங்கிற இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது ஆத்மா அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிற கருத்தை சொல்லி இது ஏத்திக்காதேன்னு சொல்றது அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் ராகேச்சா சுகது புத்தௌ சத்யாம் பிரவர்த்தே சுஷு து நாத்மனே சுகதாதி சத்தம் பிரவாஸ் தன்நே தன்ே சதி தஸ்மாத் புத்தேஸ்து நாத்மனஹிக்கலாம் ராகேச்சா சுகதுக்காதி புத்தௌ சத்தியம் பிரவர்த்ததே புத்தி இருந்தாத்தான் ஜாகிரதாவஸ்தைன்னு சொல்றாரு விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் தான் இந்த விருப்பு வெறுப்பெல்லாம் வேலை செய்கிறது ராக ராகன்னா என்ன அர்த்தம் பற்று இச்சான்னா என்ன அர்த்தம் ஆசை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 இது இயங்குகிறது இருக்கிறது சுசுப்தௌ தன் நாஷே நாசேன்னா ராகேச்சா சுக துக்காதி நாசமாகிறது நாஸ்தி சுசுப்தியில் இல்லை சுசுப்தௌ தன் நாஷே அவைகள் ஒடுங்கும் இல்லாமல் போய்விடுகின்றன சுசுப்தௌ தன் நாஷே நாஸ்தி சுசுப்தியில் அவைகள் ஒடுங்கும் பொழுது இல்லாமல் போய்விடுகின்றன தஸ்மாத் புத்தேகே புத்தியும் ஆத்மா அல்ல புத்தேகே ஏவன்னு போட்டுக்கணும் தஸ்மாத் இரகேட்சா சுகது புத்தேவத் அந்த புத்தேகேங்கிறதுக்கு பதிலுக்கூட சேர்த்துக்கணும் ஏவன்னு சேத்துக்கணும் துத்தேவரா சுகது ராகேட்சா சுகது பிரயத்தனம் முயற்சி எல்லாம் போடுறார் துக்க பிரயத்தனாதிக்கம் சர்வம் புத்தேரேவ நூ ஆத்ம எஸ்மாத்து புத்தே எவ்மா தஸ்மாத்து ஆத்மனா நாஸ்தி அப்படி படிக்கணும் அதை யாது காரணம் பற்றி அது புத்தியினுடையதாக இருக்கிறதோ அது ஆத்மாவினுடையதாக கருதப்பட மாட்டாது அப்படி தமிழில் படிக்கணும் ஆக அன்மயத்துக்கு தான் நான் சொல்கிறேன் படிக்க பாருங்கள் ராகேச் சுகதுக்காதி புத்தௌ சத்தியாம் பிரவர்த்த புத்தௌ சத்தியம் ராகேச் சுகது பிரவர்த்ததே புத்தி இருக்கும் பொழுதுதான் ராகம் இச்சை சுகம் துக்கம் முதலானவைகள் இயங்குகின்றன இயங்குகின்றன சுசுப்தௌ சுஷுப்தியில் தன் அவைகள் ஒடுங்கி விடுவதால் நாஸ்தி ராக அவைகள் ஒடுங்கி விடுவதால் தன்னாஷேன்னா புத்தி ஒடுங்கி விடுவதால் அப்படின்னு அர்த்தம் புத்தி ஒடுங்கி விடுவதால் ராகேச்சா சுகதுக்காதி நாஸ்தி தன்னாசேன்னா புத்தி புத்தி ஒடுங்குறதுன்னு அர்த்தம் புத்தி ஒடுங்குவதால் நாஸ்தி சுகதுக்காதி நாஸ்தி தஸ்மாத்து தூங்கிறத ஏவான்னு போடுக்கணும் புத்தேகே ஏவ தஸ்மாத்து ராகேச்சா சுகதுக்காதி புத்தேகே ஏவ எனவே ராகேச்சா சுகதுக்கங்களெல்லாம் புத்திக்கு மட்டும்தான் ந ஆத்மனா ஆத்மாவுக்கு இல்லை இப்போ மூணு தரவ கொ கொ கொண்டு வரணும் இது அதாவது சத்தம் பிரவர்த்தி சுஷுப்நாசிநேனிலயம்நாச ராகேட்சாசு நாஸ்தி தேசு நூன அந்த நூவத் திருமுபடுகா நூன ஆத்மாவினுடையது அல்ல இப்போ நமக்கு அடிக்கடி எல்லாம் ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க எல்லாேருக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி இன்னும் இத்தனை வருஷமாக படிக்கிறேன் இன்னும் போக எது ராகத்வேஷம் போக மாட்டேங்கிறது இத்தனை வருஷமாக படிச்சுன்ருக்கேன் எல்லாரும் வேற கேட்குறா நீ படித்த லட்சணம் தெரியறத அது வேற கேட்டுருக்கா இன்னொருத்தருக்காவது எனக்கு ராகேச்சம் போய போயா அதனால என்ன ஆகுறதுன்னா எத்தனை எத்தனை ஞானம் தத்திர தத்திர இதெல்லாம் இருக்கப்படாதுன்னு சொல்றது ஆனால் வந்து ஒரு குறைக்கணும் அதுக்காக வேண்டி குறைக்க வேண்டான்னு சொல்லலை குறைக்கணும் ஆனால் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் போகுமாங்கிறது சந்தேகம்தான் அதனால தான் இது ஒரேடியாக நீக்கிறோம் அதனால புத்தி இதை எப்போ எத்தனை நாளுக்கு பண்றது அதனால ராகேச்சா சுகதுக்கடிங்கிறது அது புத்தியோட தர்மம் ஆத்மாவோட தர்மம் இல்லை அதனால நீயும் உன்னோட ராகேச்சா சுகதுக்காதியை மதிக்காத இன்னொருத்தனுடைய ராகேச்சா சுகதுக்காதிக்கும் நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நமக்கு இப்போ என்னன்னா என்னக்கு இல்லை ஆனால் அவளுக்கு இருக்குன்னா நானும் வேதாந்தம் படிச்சிருக்கேன் அவளும் வேதாந்தம் படிச்சிருக்க ஆனால் எனக்கு இல்லை இல்லை அவர்களுக்கு இல்லை எனக்கு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே இன்னொருத்தருடைய ராகேச்சா சுகதுக்காதியும் மித்யா என்னுடைய ராகேச்சா சுகதுக்காதியும் மித்யான்னு சொன்ன பிறகு அப்புறம் எங்கள் ராகேச்சா சுகதுக்காதிக்கு சத்தியம் என்னுடைய விருப்ப ஏறுப்பு மாத்திரம் நான் நீக்கலை இன்னொருத்தருடைய விருப்ப ஏறுப்பையும் நான் நீக்கிறேன் யாருக்கு மற்றவங்கள்ட இருக்கிற விருப்பேறுப்பும் அது உண்மை இல்லைன்னு நான் நீக்கிறேன் இன்னொருத்தரோட விருப்ப வெறுப்பை நீக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்னு கேட்கப்படாது நான் என் சௌரியத்துக்கு நீக்கிக்கிறேன் அவனுக்கு இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம் என்னுடைய எதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒன்றா நான் புரிஞ்சுக்கணும் ஆக ராகேட்சா சுகது புத்தௌ சத்தியாம் பிரவர்த்தத்தை சுஷுப்தௌ நாஸ்தி கொஞ்சம் அண்மையம் கொஞ்சம் கடினமாக இருக்கு இதில் பார்க்குறதுக்கு மற்ற ஸ்லோகம் மாதிரி இல்லை நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் बुद्धि नाशे बुद्धेहे एव नतु பு சத்தியம் பிரிநஸ்து स्वभाव சச்சிநனந்த பிரயமரியிந்தமன <Nitya> ஆத்மனா சுவபாவா சச்சிதானந்த நித்திய நிர்மலதா ஆத்மவினுடைய ஸ்வாவம் என்னதான் அப்போ நீங்கள் இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கீள் உடம்பு இல்லை மனசு இல்லை புத்தி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆத்மாவோட சுவாவம் தான் என்ன இது இல்லை இது இல்லைன்னு தானே நீக்கிறேள் நீ உடம்பு இல்லை நீ மனசு இல்ல நீ இந்திரியங்கள் இல்லை நீ புத்தி இல்ல நீ அஜானமும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையுமே நீக்கியாச்சுன்னா என்னதான் இருக்குன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கப்பானந்த நித்திய நிர்மலதா சச்சிதானந்த சத்துன்னு சொன்ன தூய இருப்புன்னு அர்த்தம் இருப்பு எல்லாத்துலயும் இருக்கிற இருப்பா இருக்கு நாசதோ வித்தியதே பாவகா நாபாவோ வித்தியதே சதகா அப்படின்னு கீதையில படிச்சது மாதிரி எல்லாத்துலயும் சதாத்மகமா இருக்கு எஸ் சதாத்மகம் எல்லாவற்றிலும் இருப்பாக இருக்கிறது அப்புறம் என்ன அர்த்தம் உணர்வாக இருக்கிறது சித்து அப்புறம் இன்ப வடிவமாக இருக்கிறது ஆக தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் நான் இருக்கிறேன் இருக்கிறேன் சத்தம்சம் நான் உணர்கிறேன் உணர்கிறேன்கிறது சிதம்சம் இந்த இருப்பாக உணர்வாக இருப்பதுதான் இன்பமாகவும் இருக்கிறது என்று புரிந்து வேண்டும்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 மாசற்ற சச்சிதானந்தம் நான் அப்படின்னு அர்த்தம் மாசற்ற சச்சிதானந்த ஸ்வபாவமே ஆத்மாவினுடைய ஸ்வபாவம் அதுக்கு உதாரணம் சொல்றார் எதா அர்க்கசிய பிரகாஷா யா தோ தோயசிய சைத்தியம் எதா அக்னேகே உஷ்ணதா ததா அப்படிங்கிறது எப்படி சூரியனுக்கு பிரகாசம் இயல்போ எப்படி தண்ணீருக்கு குளிர்ச்சி இயல்போ எப்படி நெருப்புக்கு உஷ்ணம் இயல்போ அப்படி ஆத்மாவுக்கு சச்சிதானந்தம் இயல்பு அப்படிங்கிற ஆத்மாவுக்கு சச்சிதானந்தம் இயல்பு சர்க்கரைக்கு எப்படி இனிப்பு இயல்போ அப்படி சொல்லணும் சக்கரைக்கு எப்படி இனிப்பு இயல்போ அப்படி பிரம்மத்துக்கு ஆனந்தம் இயல்பு அதனுடைய ஸ்வரூபம் நடிச்சோம்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 நிறம் செகப்பு நிறம் கொஞ்சம் செகப்பாக இருக்கு செம்மை வெம்மை வெம்மைன்னா சூடு செம்மை வெம்மை ஒளி செம்மை வெம்மை ஒளிங்கிறது மூணும் சேர்ந்துதான் நெருப்பு நெருப்புக்கு செம்மை வெம்மை ஒளின்னு இருக்கு தண்ணீரில் சூடு வெளிப்படலாம் விறகு கட்டையில் செம்மையும் ஒளியும் வெம்மையும் மூணும் வெளிப்படும் அது மாதிரி ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது அதே மாதிரி தண்ணீர்னு எடுத்துட்டோம்னா அது திரவமாக இருக்குது குளிர் இலகல் வெண்மை குளிர் இலகள் இலகள் வெண்மை மூன்றும் தண்ணீனுடைய இயல்பாக இருப்பது அதை போன்று சச்சிதானந்தமும் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார் இதை விளக்கமாக அடுத்த வகுப்பில் நாம் சிந்திக்கலாம் இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்கிறேன் ஹரி ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்யாப்ததேகாய தஷிணாமூர்த்தே நம ஐயனே எனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாற் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாச்சுவாமிக்கு